வணக்கம் பிப்ரவரி 26, ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக அறிமுகம் சசிக்குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஊழல் கண்ணோட்ட குறியீடு இரண்டாயிரத்தி இருபது என்ற அறிக்கையில் முதலிடம் வகிக்கும் நாடு டென்மார்க் இரண்டு ஆசியா பசிபிக் தனி பயனாக்கப்பட்ட குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள நாடு சிங்கப்பூர் மூன்று காவற்படையில் அதிக அளவில் பெண்களை பணியமர்த்தியதற்கான பட்டியலில் பீகார் மானிலம் முன்னிலை வகிக்கிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று 5G ஜி தொலை சேவையை வெற்றிகரமாக பரிசோதித்த முதல் தொலைத்தொடர்பு நிறுவனம் எது இரண்டு விரைவு சாலைகளில் இரண்டு விமான ஊடுதலங்களை கொண்ட வகையில் இந்தியாவின் முதல் மானிலமாக மாறிய மாநிலம் எது மூன்று கோவிட் பத்தொன்பது செயல்திறன் குறியீட்டின்படி கோவிட் தொற்றுக்கு எதிராக சிறப்பாக செயல்படும் நாடு எது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளைய நட்டினை பொது அறிவுக்குவியலில் கேட்கலாம் நன்றி